तापत्रय சச்சிதானந்த விோத்பதித்தவே தாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா சத்தாஹி பிஷியு தலோபித்தோஷீன் பிரத்திஷியரிஷேலும் உபதேஷம் பண்ணுகர சதவருஷா ஹியனாவிருஷ்டி அதாவது இந்த பிரளயத்தை வர்ணிக்கிறார் நூறு வருஷம் புவீ சதவருஷா ஹியனாவிருஷ்டி பரிஷதி உள்பனா அனாவிருஷ்டி பவிஷிய இந்த பூமியில் நூறு வருஷம் கொடுமையான மழையின்மை மழையே பெய்யாது நூறு வருஷத்துக்கு அந்த பிரணய காலம் வரும்போது நூறு வருஷத்துக்கு மழையே இருக்காது கொடுமையாக இருக்கும் அது அது மாத்திரமில்லை தற்கால உபசித்த உஷ்ண அர்க்ககா அந்த நேரத்தில் தோன்றுகின்ற நன்றாக வளர்ச்சி அடைந்த கடுமையான உஷ்ணத்தை உடைய சூரியன் த்ரீ லோக்கான் பிரதபிஷதி மூன்று லோகங்களையும் அவன் எரிக்கப் போகிறான் எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பாக இருக்கும் எல்லாம் வந்து எத்தனை டிகிரி இருக்கும்ல நம்மளாக மனசில் கற்பனை பண்ணிக்க வேண்டிதான் நூறு வருஷம் மழை இல்லாமல் போய் அதுக்கு பிறகு சூரிய வெப்பம் அதிகமாகி இப்போவே படிக்கிறோம் இல்லையா குளோபல் வார்மிங்னு படிக்கிறோம் அது மாதிரி சூடு அதிகமாகி மூன்று லோகத்தையும் எரிக்கப் போகிறது பூமியில் எந்த விதமான உயிர்களும் இருக்காது அப்படின்னு சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி